அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் உண்ட உணவை அறிந்து அது முற்றிலும் ஜீரணமாகிவிட்டது என்பதை உணர்ந்து இனி கொள்ள வேண்டிய உணவையும் அறிந்து ஒருவன் உண்பானே ஆனால் அவனுடைய உடலுக்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை உண்ட உணவை அறிதல் என்பது உணவின் தன்மையையும் அதன் பயனையும் அறிவது அற்றது அறிவதாவது உடல் தெளிவினாலும் வலிமையினாலும் மெலிவினாலும் அறிந்து கொள்வது போற்றி உண்பது என்பது அளவாக உண்பது சுவையும் சத்தும் உடையதாக உண்பது நோய்க்கு பரிகாரமாக உண்பது போற்றி உண்பது என்பதனுடைய பொருள் இந்த மூன்று வகைப்பட்டது இந்த மூன்று முறைகளையும் கடைபிடித்து வாழ்வானேயானால் நோயே வராது மருந்தும் தேவையில்லை வாய்க்கு இடம் கொடுத்தால் நோய்க்கு இடமாம் என்பது ஆன்றோர் வாக்கு முன்பு உண்ட உணவின் தன்மையை அறியும் அடையாளங்கள் உடல் இருத்தல் நோக்கம் தெளிவாக இருத்தல் கை கால்கள் முதலிய கருவிகளெல்லாம் வேலை செய்வதற்கு பொருத்தமாக அமைதல் பசி கூடுதல் ஆகியவை தேரையர் என்கின்ற ஒரு சித்தர் கூறுகிறார் திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்தம் பேருரைக்கிற் போமே பிணி இதன் பொருள் மலஜலத்தை அடக்காமலும் விந்துவை அதிகமாக விடாமலும் உண்ணும் இடத்தில் நீரை காய்ச்சி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி உண்ணுதலுமாகிய இத்தன்மை உடையவர்களின் பெயரை கேட்ட மாத்திரத்தில் நோய் விலகி சென்றுவிடும் என்பதுதான் பிறந்த நாள் முதல் எழுபத்தி ஐந்து வயது வரை நோய்வாய்படாத முதியவர் ஒருவர் இருந்தார் அரசர் அவரை அழைத்து வரச் செய்து அவர் நோயின்றி வாழ்வதற்கான உபாயங்களை கேட்டறிந்தார் அவர் நான்கு விஷயங்களை கூறினார் ஓரடி நடவேன் ஈரடி கிடவேன் இருந்து உண்ணேன் கிடந்து உறங்கேன் இதனுடைய பொருள் தன்னுடைய நிழல் தன் அடியில் இருக்கும் உச்சிப்பொழுதில் நடக்கமாட்டேன் ஈரமுள்ள இடத்தில் படுக்க முன்பு உண்ட உணவு செரிக்காமல் அடுத்த வேளை உணவை உண்ணமாட்டேன் அயர்ந்த போதன்றி மற்ற வேளைகளில் படுக்கையில் கிடக்க மாட்டேன் இதை ஜகவீரபாண்டியனார் மேற்கோளாக தன்னுடைய திருக்குறள் உரையிலே உபதேசித்திருக்கிறார் இனி பதவுரை பார்க்கலாம் அருந்தியது முன்பு உண்ட உணவு து ஷரித்தன்மையை போற்றி அதனுடைய அடையாளங்களால் அறிந்து கொண்டு உனின் உண்ணவேண்டிய உணவையும் அறிந்து உண்டால் யாக்கைக்கு உடலுக்கு மருந்து மருந்து என ஒன்று என்ற ஒன்று வேண்டாவாம் வேண்டியதில்லை முன்பு உண்ட உணவு சரித்த தன்மையை அதற்குரிய அடையாளங்களால் அறிந்து கொண்டு உண்ணவேண்டிய உணவையும் அறிந்து உண்டால் உடலுக்கு மருந்து என்ற ஒன்று தேவையில்லை என்பதுதான் இதனுடைய பொழிப்புரை மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்